சச்சிதூ கிருஷ்ணா கிளிஷ்டிணே நமோ வேயிசிணே கிருஷ்ணாயலோக்கி வேஜாஸே முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே நோச்நம் பிரருச்சியை விம் விஷ்ணுஷா किमेकं दैवतं मुच्यते ியபவத்பும் இப்ப ட்ன इति எதிரி இது பிரனோத்தராமோ த உச்சத்தை வியாத்தம் இதுவரைக்கும் நம்ம படிச்சுட்டோம் விஸ்வசப்க்கு விஸ்தாரமாக ஆச்சாரியர் வியானானம் பண்ணிவிட்டார் படிஷியா முடிக்கிற போது சுன்னர் கிடைக்கம் தைவம் இத்தாரிய கிஞ்சபன் முச்சத்தை ஜன்ட்டு ஷட் பிரஷ்னூ அதுல ஆரு கேழ்விஹ் ஆனந்த ஆறு கேழ்விஹ எூத்தி எத எணி பூத்தி பத்தியதியுகா எளயோக்கூபே விஷ்ணோர்னே சூணு பாபையபம் யாரு நாமான கௌணா விக்கி மகாத்மனப்பரி தா வீ பூத்தையே அப்படின்னு சொன்னவுடனே விஷ்வம் ஆரம்பிச்சிருக்காரு ஆஹந்த இத்தணி பூத்தணங்கிறதுல எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு பிறகு கடைசீல புன்தோக்கப்பிர ஜன்னூர் விஷ்ணோ நாம சகசிரம் மெணு பாபாபம் விஷ்ணோர் நாம சகசிரம் ஸ்ருணு மே ஸ்ருணு அப்புறம் யானி நாமி கவுணா விக்கியாத்தானி மகாத்மனா எந்த நாமாக்கள்லாம் வந்து விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கோ விக்கியாத்தானி ரிஷிபி பரிகீதானி ரிஷிகளாலேயும் அது சொல்லப்பட்டிருக்கோ தானி வக்ஷியாமி பூத்தையே எல்லாருக்கும் அதை உபதேசம் பண்ணுகிறேன் தானி வக்ஷியாமி அப்படின்னு சொன்ன உடனே விஸ்வம்னு ஆரம்பிச்சிருக்கார் அததான் சொல்கிறார் இது பிரனோத்தராபம் எது பிரம்மோகம் யாதொரு பிரம்மமானது சொல்லப்பட்டதோ தத் விஸ்வசேன உச்சத்தை இது வியாத்தம் ஆஹ்கிமேகம் தெய்வத்தம் லோகேங்கிறதுக்கு பதில் பிரம்ம பிரம்மந்தான் தெய்வத்தம் மெய்ப்பொருள் பரம்பொருள் தான் தெய்வம்னு எது பிரம்ம உக்தம் யாதொரு பிரம்மம் உபதேசிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பிரம்மத்தைத்தான் இங்கே விஸ்வம் என்கிற சொல்லால் சொல்லப்பட்டது என்று நம்மால் விளக்கம் தரப்பட்டது அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டார் அடுத்தது தத் கிமித்தியாங்ஷாயா படிக்கலாம் தத் கிமித்யாங்ஷா ஆகாங்க விஷ்ணு இப்போ விஸ்வங்கிறத அது எப்படிப்பட்டது எதுனால அது விஸ்வம் அப்படின்னு கேட்டால் விஷ்ணுத்வாத் விஸ்வ விஷ்ணுவாக இருப்பதால் அவர் விஸ்வமாக இருக்கிறார் அப்படி சொல்லி அது எப்படி விஸ்வங்கிர சப்தால சப்தத்தினால நீங்கள் வந்து விஸ்வம்கிர சப்தத்தினால் நீங்கள் பிரம்மன் எப்படி சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் விஷ்ணு ரூபமாக இருக்கிறதுனால தான் நாங்கள் விஸ்வம்னு சொன்னோம் அப்படிங்கிறார் சொல்ல போகிறார் ரெண்டு தாத்துவை சொல்லி விஷ்ணு தாத்து விஸ்வு தாத்து ஷகாரஹா ஷகாரஹா ரெண்டையும் உபயோகப்படுத்தி அதுக்கு அர்த்தம் சொல்ல உடனே வேத பிரமாணத்தை காட்டுறார் வேதத்தில் ரிக்வேதத்தில் இந்த ரெண்டு ரெண்டு இருபத்தாறு நூற்றி எத்தனாவது முப்பத்தி ஆறாவது சூத்தம் இந்த நூற்றி ஐம்பத்தி ஆறாவது சூக்தம் அதுக்கு பேர் இது விஷ்ணு சூக்தம்னு பேர் பெருசாக விஸ்தாரமாக இருக்குது இந்த சூக்தம் ரிக்வேதத்தில் அந்த ருக் அதில் இருக்கக்கூடிய தான் இந்த விஷ்ணோர் நுகம் வீரியாணிலாம் வருது இந்த மந்திரங்களெல்லாம் நாம் எதெல்லாம் சொல்கிறோமோ விஷ்ணோ பரமே மத்வவுத்சா இந்த மாதிரி வாக்கியங்களெல்லாம் அங்கேதான் அந்த போர்ஷனில் தான் இருக்கு விச்சிரமே ப்ரிவீஷம் க்ஷேத்தாய விஷ்ணுமனுஷேதன் துவாசோ அசிய கீரயோஜன உருஷிதிம் சுஜனி மாச்சார திருர்தேவை பிளிவீ மேஷ ஏதாம் விச்சக்கிரமே சத்தர்ச்சம் மித பிரவிஷ்ணு ரஸ்து தவசஸ்தவீயான் துவேஷகுஹ்யஸ்தவி ரஸ்யநாமா இது மாதிரி மந்திரங்கள் எல்லாம் விஷ்ணுசூக்தம் நம்ம பழக்கத்தில் ஒன்று சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் அதில் இருக்கிற விஷ்ணுசூக்தம் எஜுர்வேதத்தில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது ஆனால் இது ரிக்வேதத்தில் இருக்கிற விஷ்ணுசூக்தம் ரொம்ப அழகானது விஸ்தாரமாகவும் இருக்குது கம்பீரமாகவும் இருக்குது ஆனால் அது யா யஜ்ஞத்தில் உபயோகப்படுத்துகிறது யஜ்ய இருக்கக்கூடிய விஷ்ணு யஜோவை விஷ்ணு அப்படி விஷ்ணுவை பற்றி அது நிறைய சொன்னதுனால இங்கேயும் ஆரம்பிக்கிறார் ததாச்ச ரிவேதே ஆச்சாரியரே இங்கே ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் இது அங்கே இல்லை சாயணாச்சாரியர் பாஷ்யம் பட்டபாஸ்கர பாஷ்யம் எல்லாம் பார்த்தா இதுக்கு அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரிகிறது ஆஹா த தாச்ச ரிக்வேதே தமுஸ்தோதார்பூர்வியம் யாவிதருதர்பம் ஜனுஷா பிபர்த்தன ஆசியஜானந்தோ நாமச்சித் விவக்தன மஹஸ்தே விஷ்ணோ சுமதிம்பஜஜாமகே ஷோோ நாமீனாத்தமேவஸ்ரம் யானே சத்தியம் आस्य ஜன்ம்கு अन्ये ஆ मावा हे அநே வதன் மாவோ வயதே महा भजामहे இது ஸ்ருதே அபிப்பிராய முதல்ல என்ன தத் கிம் இத்தியாக்காங்க அது எப்படி விஸ்வசப்தத்தினால நீங்கள் விஷ்ணுன்னு விஸ்வசப்தத்தினால நீங்கள் பிரம்மன் விஸ்வம்ங்கிற சப்தம் பிரம்மனை குறிக்கிறதுன்னு சொல்லுகிறீர்கள்ண்ணா விஷ்ணுன்னு அடுத்த நாம சொல்கிறது விஸ்வம் விஷ்ணு ரெண்டாவது நாமாக்க அர்த்தம் சொல்கிறார் விஷ்ணுங்கிற பதத்துக்கு அர்த்தம் சொல்ல தொடங்குறார் விஷ்ணுஹூ இதுல இருக்குது சஹசிரநாமத்தில் இருக்குது பீஷ்மாச்சாரியார் யுதிஷ்டிரனுக்கு உபதேசம் பண்ணுகிறார் விஷ்ணுஹூ இதுக்கு கோட் பண்ணுறார் ததாச்ச ருக்வேதே ருக்வேதத்தில் சொல்லியிருக்கு தமுஸ்தோதார அந்த மந்திரத்தை படித்தோம் அப்போது அதுக்கு அர்த்தம் சொல்கிறார் இத்தியாதி ஸ்ருதிபி இத்தியாதின்னுட்டார் இன்னும் எங்கெல்லாம் ஸ்ருதிகள் இருக்கோ தெரியாது இத்தியாதி ஸ்ருதிபிஹி நான் இன்னும் அந்த ஆதிங்கிறதுக்கு வேறு ஏதாவது அர்த்தம் இருந்தால் அப்புறம் பார்த்துட்டு சொல்கிறேன் ஆக ஸ்ருதிபிஹி விஷ்ணோகோ நாமசங்கீர்த்தனம் விஷ்ணுவினுடைய நாமசங்கீர்த்தன் விஷ்ணுவினுடைய பெயரை சொல்லுவது யானி நாமானி கௌணானி கிஞ்சப்பன் முச்சதே ஜந்து அப்படின்னு சொன்னதுனால அதை எடுத்துக்கொண்டிருக்காரு ஆஹா இத்தியாதி ஸ்ருதிபி நாம விஷ்ணோகோ நாமசங்கீர்த்தனம் அந்த ஸ்ருதி சொல்கிறது தான் விஷ்ணுவோனோட நாமத்தை சொன்னால் நன்றாக உப சொன்னால் அது எதுக்கு ந சமயக் ஞானப் பிராப்தையே விகிதம் நன்றாக ஞானத்தை அடைவதற்காக விதிக்கப்பட்டிருக்கிறது அதேபடி விஷ்ணுவோட நாமத்தை சொன்னால் ஞானம் கிடைக்கும் இங்கே நிறைய பேருக்கு அர்த்தம் பண்ணுற போது கஷ்டமாயிடும் ஆக நாம சங்கீர்த்தனம் சமய ஞானப் பிராப்தையே விகிதம் சாதாரணமாக நம்ம என்ன படிச்சுருக்கோம் மோட்சத்துக்கு சாதனம் ஞானம் ஞானத்துக்கு சாதனம் வேதாந்த சாஸ்திர விசாரம் மானச கர்மாவோ வாச்சிக கர்மாவோ ஞானத்தை நேரடியாக கொடுக்க முடியாது சித்த சுத்தியை கொடுத்து இதை வந்து வேதாந்த கோபிராமண சாத்திலையும் தெளிவாக சொல்கிறார் ஆனால் நிறைய பேருக்கு இதில் இருக்கிற இந்த வேகா சில இடங்களில் இருந்ததுன்னு சொன்னால் அது அவர்கள் அதை தங்களுடைய சௌரியத்துக்கு பயன்படுத்தி கொள்கிறார்கள் ஆனால் ஆச்சாரருடைய உபனிஷத்துக்களையெல்லாம் வியாக்கியானங்களெல்லாம் நன்றாக படித்தவர்கள் இது வந்து சம்மியக் ஞானப் பிராப்தையன்னா என்னென்னா சத்வசுத்தி துவாரா வேதாந்த சாஸ்திர விசாரத்வாரா அப்படின்னு ரெண்டு வேர்டு சேர்க்கணும் நம்ம அதாவது மனசுக்கு தூய்மை ஏற்படுத்துவதுமா அதாவது வே வேதாந்தசாஸ்திர விசார யோகியதா துவாரா சிம்பிளாக சொல்லணும்னா வேதாந்த சாஸ்திர விசார யோகியதா துவாரா சமய ஞான பிராப்தையே அப்படின்னு நம்ம சேர்த்துக்கணும் இல்லைன்னா என்னாகும்னா அவர் ஆச்சாரியர்கள்லாம் விஷயம் தெரிஞ்சவங்க முன்னாடி இருக்கான்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இதை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுவார்கள் பகவன் நாமாவை சொன்னாலே அகம் பிரம்மாஸ்மி விறத்தி ஜானம் வந்துடும் அப்படிங்கிறது ஸ்ருதி யுக்தி அனுபவ விரோதம் பகவன்நாம சங்கீர்த்தனத்தை பண்ணிவிட்டாலே நமக்கு அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற விறத்திஜானம் எப்படி வரும் ஞான சமயக் ஞானப் பிராப்தையேன்னா என்ன அர்த்தம் நல்ல ஞானத்தை அடையிறது என்ன ஞானத்தை அடையிறது சம்மக் ஞானம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சமயக் ஞானம்ங்கிறது ஞானம் அத்வைத ஞானம் எப்படி வரும் சாஸ்திர விசாரம் இல்லாமல் குருமுகமாக வேதாந்த சாஸ்திரத்தை விசாரம் பண்ணாமல் எப்படி வரும் அவள் ஆச்சாரியனுடைய லக் ஆச்சாரியனுடைய ரோல் என்ன ஸ்தானம் என்ன ஆச்சாரிய உபாசனம்னு ஒன்று மோக்ஷாஸ்திர உபதேஷ்டுஹூ அப்படின்னே சொல்கிறார் சங்கராச்சாரியார் பகவத்கீதையில் ஆ மோக்ஷாஸ்திரத்தை உபதேசம் பண்ணுற ஆச்சாரியன்னு சொல்கிறார் அப்போ நிறைய உபனிஷத்துக்கள் எல்லாம் தத் விஜானார்த்தம் ச குருமே அபிகச்சேத்துன்னு சொல்லியிருக்கு அப்படி இருக்கிற போது குருவோட குருவை பார்க்காமல் விஷ்ணு பகவன் நாமாவை சொல்லிகின்றே இருந்தால் விஷ்ணு எந்த ஞானமாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நமக்கு நம்ம சம்பிரதாயப்படி அத்வைத சித்தாந்த சம்பிரதாயப்படி கிடையாது ஆச்சாரம் அந்த எண்ணத்தோட சொல்லலைங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் அதுதான் இங்கே குறிப்பு இது இதெல்லாம் வைத்து கொண்டு தான் சொல்லுகிறார்கள் விஷ்ணோ விஷ்ணோர் நாமசங்கீர்த்தனம் சமய ஞானப் பிராப்தையே விஹிதம் விஷ்ணுவோட நாமத்தை சொன்னாலே ஜானம் வந்துடும் அப்படின்னு சொன்னேன் அப்போ வேதாந்த கோபிராமணிய அதோடய வியாக்கியானம் என்ன உபனிஷத்துக்குள்ளே சொல்லப்பட்ட வியாக்கியானம் என்ன அதுக்கும் இதுக்கும் கான்ட்ரடிக்ஷன் வந்தால் எதை பிரமாணமாக எடுத்துக்கிறது இந்த வாக்கியத்தை பிரமாணமாக எடுத்துக்கணுமா அந்த வாக்கியத்தை பிரமாணமாக எடுத்துக்கணுமா அதிகமாக சொல்லியிருக்கிறது அதுவா இதுவா இப்போ பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கிற வியாக்கியானங்கள்லாம் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு விச்சாரங்கள்லாம் வரும் புத்திபூர்வம் இதெல்லாம் பகவான் அதெல்லாம் தெரியாது இமோஷனலாக பதில் சொல்லப்படாது இதுக்கெல்லாம் இன்டலெக்சுவலாக பதில் சொல்லணும் புத்திபூர்வமாக பதில் சொல்லணும் அப்போ இதில் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நீங்கள்லாம் வந்து எப்போவுமே இப்படி தான் இருக்கு உங்களுக்கெல்லாம் இந்த பக்தி ரசம்னால் என்னென்னே தெரியாது அப்படின்னு நம்மளை நெந்திக்க கூடாது விஷயம்னா பக்திக்கும் லக்ஷணம் பக்திக்கும் ஞானம் வேண்டியிருக்குன்னு அஸ்மின் பரம பிரேமர் உபாசம்னா அஸ்மின்னா கஸ்மின் எஸ்மின் அப்போ என்ன அது ஞானபூர்வகமான பக்தியா அஜானபூர்வகமான பக்தியா ஈஸ்வர ஜானபூர்வகமான ஈஸ்வர பக்தியா ஈஸ்வர அஜானபூர்வகமான ஈஸ்வர பக்தியா அப்படி ஈஸ்வர ஜானம்னா ஈஸ்வரனோட ஜானம் என்ன அப்புறம் ஈஸ்வர ஜானத்தினால் பக்தி பண்ணி ஞானம் வருதுன்னா அது என்ன ஜானம் முதல்ல ஜீவாத்ம ஜானம் வேண்டியிருக்கு அப்புறம் ஜீவாத்ம ஜானம் வந்ததுக்கப்புறம் பரமாத்ம ஜானமும் தேவைப்படுறது ஜீவாத்ம ஜானம் பரமாத்ம ஜானம் வந்து சைமல்டேனியஸாக தேவைப்படுறது அப்புறம் தர்மசாஸ்திர ஜானம் தேவைப்படுறது ஞானமெல்லாம் நீங்கள் ஒருத்தரும் ஸ்கூலுக்கே போக வேண்டாம் படிக்கவே வேண்டாம் நீங்கள் பாட்டுக்கு பகவன் நாமாவை சொல்லிகிட்டே இருந்தோ எல்லா ஞானமும் தானாக பகவான் உங்களுக்கு உள்ளத்தில் உதயம் பண்ணிவிடுவார் அப்படின்னு சொன்னால் இத்தனை சாஸ்திரங்களே தேவையில்லையே என்னத்துக்கு இத்தனை சாஸ்திரங்கள் பகவன் நாமா ஒன்று போருமே அனாவசியமாக இத்தனை சாஸ்திரங்கள் இத்தனை பண்டித்தர்கள் இத்தனை சம்ஸ்கிருத பாஷை இதெல்லாம் என்னத்துக்கு அதோட அதோடைய ஸ்தானம் என்ன ஆஹ் பகவானை பூஜை பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் பகவான் நாமாவை ச கீர்த்தனம் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம் அதே சமயம் வேதாந்த சாஸ்திரம் படித்தா தான் ஞானம் வருங்கிற ஞானமும் இருக்கணும் அதெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னால் இந்த இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து வேகாக இருக்குது விஷ்ணோர் நாம சங்கீர்த்தனம் செம்ம ஞானப் பிராப்திய விஹிதம் அப்படின்னா என்ன பண்ணுறது இப்போ இந்த இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துனு விடுறது தனக்கு ஏது சௌரியமும் அதை எடுத்துக்கிறது அப்படி இல்லை அதுக்காக இதை சொல்ல வந்தேன் ஆனால் இந்த பாருங்கள் அந்த தமேவஸ்தோதார்கிறது இந்த வேதத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் இந்த ருக்வேத மந்திரத்துக்கு அர்த்தம் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறார் தமேவஸ்தோதாரா அந்த மந்திரத்தில் இருக்குது பாருங்கோ தமுஸ்தோதாரகான் இருக்குது அந்த ஊவை வந்து ஏவன்னு எடுத்துக்கிறார் தமேவஸ்தோதாரகா புராணம் தம் புராணம் இந்த மந்திரத்தில் பூர்வியம்னு இருக்குது இந்த மந்திரத்தில் பூர்வியங்கிறத புராணம்ங்கிறார் புராணம்னா என்ன பழமைக்கு பழமை புதுமைக்கு புதுமை புறாபி நவம் விஷ்ணும் பு புறாபி நவம் பழசாக இருந்தாலும் புதுசு எவர் ஃப்ரெஷ் அது மாத்திரமில்லை எல்லாத்துலேயுமே எல்லாத்துக்கும் பழசுக்கெல்லாம் ஆதாரம் எதுவோ புதுசுக்கெல்லாம் ஆதாரம் எதுவோ அது பழசும் இல்லை புதுசும் இல்லை ஆதாரம் அது ஆகையினால் அது புராணம் அந்த பூர்வியம்ங்கிறத பூர்விய விளக்கம் சொல்கிறார் புராணம் யதா ஜானேன சத்தியசிய கர்ப்பம் ச ஜன்ம சமாப்திம் கொருத்த அதாவது அந்த புராணமான புருஷனை யார் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்களோ அவர்கள் யதா எப்படி ஞானேன ஞானேனா ஜீவபிரம்ம ஐக்கிய ஜானேனன்னு சப்ளை பண்ணிக்கணும் நம்ம ஐக்கிய ஜானேன சத்யசிய கர்ப்பம் சத்யசிய கர்ப்பம்னால் இந்த படைப்பில் ஜென்ம சமாப்திங்கிற ஜென்மசமாப்திம் குருத்தான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஜென்ம சத்யசிய கர்ப்பம் ஏன்னா மந்திரத்தில் ருதசிய கர்ப்பம்னு இருக்குது இந்த ருதசிய கர்ப்பங்கிறது சத்தியசர்ப்பம்னு சொல்லிட்டார் ருதம் சத்தியத்துக்கு பேதம் சொல்லலை ஆக இந்த வாழ்க்கையின் தன்மையை வாழ்க்கைக்கு காரணமானது அஜானம் எல்லாம் வச்சுங்கோ ஞானேனா அர்த்தம் சத்யச கர்ப்பம்னு சொன்னால் இந்த வாழ்க்கைக்கு இது இதை இதுக்கு கொடுக்குற ரியாலிட்டிக்கு காரணம் என்ன இந்த ஜெகத் சத்தியத்துவத்துக்கு ரியாலிட்டி கொடுக்குறதுக்கு காரணம் என்ன கர்ப்பம்னா இந்த இடத்துல சத்தியசிய கர்ப்பம் அப்படின்னு சொன்னால் அஜானத்தை அழிக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ண முடியும் அதுக்கு அர்த்தம் சங்கராச்சாரிய சொல்ல ஜென்ம சமாப்திம் குருத்த ஞானேன ஜென்ம சமாப்திம் குருத்த யதாவிதா யதாவிதான்னா இந்த இடத்துல மந்திரத்தில் இருக்குது இந்த மந்திரத்தில் எதாவிதான்னா அது எவ்வாறு அறிந்திருக்கிறார்களோ அப்படி பண்ணிவிட்டு என்ன பண்ணுகிறார்கள் ரிதஸ்ய கர்ப்பம் ஜென்மசமாப்திம் குருத்த ஜனுஷா பிப்பர்த்தனை ஜனுஷா ருதஸ்ய கர்ப்பம் ஜனுஷா பிபர்த்தனைங்கிறதுக்கு அர்த்தம் ருதஸ்ய கர்ப்பம் அப்படின்னா வாழ்க்கையின் தன்மையை ஜனுஷா ஞானேன பிபர்த்தனை அப்படின்னா சமாப்திம் குருத்தை ஜனுஷா பிபர்த்தனைன்னா ஞானேன ஜ ஜென்மசமாப்திம் குருத்த ரிதச கர்ப்பம் ஈஸ் ஈக்குவல் டு ஜென்மசமாப்திம் ஆச்சாரியோட வியாக்கியானம் ஜனுஷா ஈஸ் டு ஞானேன பிபர்த்தனை அப்படின்னு சொன்னால் குருத்தை அப்படின்னு அர்த்தம் அடுத்த வாக்கியம் அதே மாதிரி அஸ்ஸிய ஜானந்தோ நாம சித் விபக்தன மஹஸ்தே விஷ்ணோ சுமதி பஜாமகே அப்படின்னு மந்திரத்தில் இருக்குது அதுக்கு சொல்கிறார் ஜானந்தஹா முதல்ல அதை போட்டுவிட்டார் ஆ அஸ்ய விஷ்ணோகோ அஸ்ஸ விஷ்ணோகோ நாம சித் விவக்தன ஜானந்தான் அறிந்தவர்கள்னு அர்த்தம் அ அஸ்ய விஷ்ணோஹோ அஸ்யங்கிறது இருக்குது மந்திரத்தில் ஆனால் விஷ்ணுங்கிறது இல்லை இங்கே இருக்குது விஷ்ணோன்னு இருக்குது ஹே விஷ்ணுன்னு இருக்குது ஆக இந்த விஷ்ணுவினுடைய இந்த இடத்துல விஷ்ணோகோ நாமாபி ஜானந்தா அவதத்த விஷ்ணுவின் நாமத்தை அறிந்தவர்கள் சொல்லட்டும் சொல்லுகிறார்கள் அன்னியே வதந்துவா மதந்துவா மாவதவங்க சொன்னால் என்ன சொல்லாட்டி போனால் நமக்கு என்ன இல்லை நிறைய பேர் வரமாட்டோம் நாம சங்கீரத்துக்கெலாம் வரமாட்டோம் எங்களுக்கு ஊரை சுற்றி பார்க்கணும் இதெல்லாம் நாங்கள்லாம் இதுலெலாம் எங் விஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இதெல்லாம் அந்த காலத்துலருந்தே இருக்குது நாங்கள்லாம் இதிலெலாம் எங்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது நாங்கள்லாம் பகவன் நாமாவை சொல்கிறதுக்கு வரமாட்டோம் ஆகினால நாங்கள் எங்களுக்கெல்லாம் வந்து காசிப் பண்ணுறதுல இருக்கிற ஆனந்தம் இதில் இல்லை அரட்டை அடிக்கிறதுல இருக்கிற ஆனந்தம் இதில் கிடைக்காது எங்களுக்கு ஆகையினால நாங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னா அதே சொல்கிறார் இது மந்திரத்திலே இல்லை சங்கராச்சர் சொல்கிறார் ஆ அஸ்ய ஜானந்தோ நாம சித் அது எப்படி கொண்டு வராரு தெரியல ஆ அன்னே வதந்தூ மாவா அன்னே மாவா வதந்து மற்றவர்கள் சொல்லாட்டா போயிட்டு போட்டு நாங்கள் சொல்லுவோம் இந்த பகவானுடைய பெருமை அறிந்தவர்கள் சொல்லுவோம் இறைவனுடைய மகிமையை அறிந்தவர்கள் தான் இறைவனுடைய பெருமையை பற்றி இறைவனுடைய திருநாமங்களை சொல்லுவார்கள் அதனால் சொல்லட்டும் ஆஸ்ய ஜானந்தோ நாம சித் விபக்தனை இந்த நாம சித் விபக்தனைன்னா சில பேர் இதை தேர்ந்தெடுத்து விசேஷமாக சொல்லுகிறார்கள் இறைவனுடைய திருநாமத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவாங்கிறதோட ஒரு லைன் முடிகிறது அதெல்லாம் கோடு போடணும் இங்கெல்லாம் நம்ம எல்லாம் பண்ணுறதில்ல இது சங்கராச்சாரியர் வந்து அந்த எழுத்து என்னது பன எழுதிட்டு போகிறதுனால பன ஓலை பூர்ஜபத்திரம் எதுலையோ எழுதிட்டு போகிறாங்க அவங்களுக்கெல்லாம் தான் ஃபுல் ஸ்டாப்புக்காம்மா ஒன்றும் கிடையாது அது போல்டு லெட்டர் எல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் மைண்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது அப்படி சொல்லி அதுக்கப்புறம் என்னதுன்னா த நாம சித்து விபக்தனை அப்படின்னா நாமன்னா திருநாமம் இறைவனுடைய திருநாமம் சித்துன்னா தேர்ந்தெடுத்துன்னு அர்த்தம் ஜயனம் விபக்தனை விபக்தனைனா விசேஷன வதத்தை இறைவனுடைய திருநாமங்களை தேர்ந்தெடுத்து சொல்லுங்கள் இறைவனுடைய அருமை பெருமைகளை அறிந்தவர்களெல்லாம் இறைவனுடைய திருநாமத்தை தேர்ந்தெடுத்து நன்றாகச் சொல்லுங்கள் நன்றாக சொல்லுங்கள் அதனால் என்ன பண்ணுகிறார்கள் சொல்லுகிற சொல்கிற போது இறைவனுடைய பெருமையெல்லாம் நினைக்கணும் இல்லையா ஹே விஷ்ணு மந்திரத்தில் இருக்குது மந்திரத்தில் ஹே விஷ்ணு தே மகா சுமதி பஜாமகே பயம்னு அர்த்தம் நாங்கள் எல்லோரும் உன்னுடைய சிறந்த அறிவை போற்றுகிறோம் வழிபடுகிறோம் சுமத்தி மகான் நீ சிறந்த மகான் நீ இந்த பிரபஞ்சத்திலேயே பெரிய பொருள் மாபெரும் பெரிய பொருள் அப்பேற்பட்ட உன்னை நாங்கள் சுமத்தி பஜ சிறந்த அறிவுள்ள உண்மை எங்களுக்கும் சிறந்த அறிவு வரணும் எங்களுக்கும் நல்ல புத்தி வரணும் அதுக்காக சிறந்த அறிவுள்ள உண்மை போற்றுகிறோம் அப்படின்னு நாம சித் விவக் ஆசிய ஜானந்தோ நாம சித் விபக்தன அது ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு அது ஒரு சென்டென்ஸ் அது மந்திரத்தை நம்ம பிரிக்க விடாது நம்ம தனியாக பிரிச்சுக்கணும் மகஸ்தே விஷ்ணு சுமதி பஜாமகே ஹே மகா ஹே விஷ்ணோ தே சுமதி பஜாமகே பெரியவனே விஷ்ணுவே உன்னுடைய சிறந்த அறிவை பேர வாளறிவை சர்வஜத்தன்மையை நாங்கள் நன்றாக போற்றி வழிபடுகிறோம் என்பது மந்திரார்த்தம் அதுதான் ஆச்சாரியார் இங்கே சொல்கிறார் சு சுமத்தின் சோபனம் மகாபஜாமகே மகானா பெருமையை இந்த இடத்துல ஆச்ச ஆச்சாரிய அர்த்தம் சொல்கிறார் வயம்தே சுமத்திம் சோபனம் மகாபஜாமகே அந்த சிறந்த சிறந்த புத்தி பெருந்தன்மையை பேர பேராற்றலை நாங்கள் போற்றி வழிபடுகிறோம் என்பது ஸ்ருதியின் அபிப்பிராயம் இல்லை படிச்சுட்டோம் இல்லையா அடுத்தேஷ்டி வோு விஷவேதூ விஷ்ணுவுக்கு அர்த்தம் சொல்கிறார் முதல்ல வேத ஸ்ருதிப்பிரமாணத்தை காட்டுறார் இடையில் ஸ்ருதிப்பிரமாணத்தை காமிச்சிருக்கார் ஆச்சாரியர் ஸ்ருதியே சொல்லியிருக்கு விஷ்ணுவுடைய நாமத்தை சொல்லணும்னு ஸ்ருதி விஷ்ணுவோட நாமத்தை சொன்னால் நமக்கு சித்த சுத்தி கிடைக்கும் சத்குரு பிராப்தி நல்ல விசாரம் பண்ணலாம் நல்ல ஸ்ரவண மரண நிதித்தியாசனங்கள்லாம் நமக்கு சித்திக்கும் நமக்கு ஜென்ம சாஃபல்யம் அடையும் ஜென்மாவே இல்லாத தன்மையை உணரலாம் ஆகவே வேதம் இப்படிலாம் புகழ்ந்து பாடியிருக்கு பகவானை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கு வேதமே ஸ்தோத்திரம் பண்ணியிருக்குன்னா நம்ம பண்ணணுமா வேண்டாமா ரிக்வேதம் முழுக்க பகவத் ஈஸ்வர ஸ்தோத்திரம் தானே அதனால் வேவேஷ்டி வேவேஷ்டிங்கிறது விஷ்ணுவோட ரூபத்தை சொல்கிறார் இது வேவேஷ்டிங்கிறது வெர்பு வியாப்புனோதி வேவேஷ்டின்னால் என்ன அர்த்தம் வியாப்னோத்தி இது விஷ்ணு விஷ்ணு சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா வேவேஷ்டி வேவேஷ்டிக்கு அர்த்தம் என்ன வியாப்னோத்தி அதனால் விஷ் வியாபகே வியாபனே அப்படின்னு தாத்து அது அப்படி சொல்கிறார் விஷ்ணு விஷ் விஷ்ங்கிற தாத்துவுக்கு அர்த்தம் இது வியாபகத்துவம்னு அர்த்தம் இருக்குது ஆக வியாப்தி அபிதாயினாக வியாப்தி அபிதாயினாகனா வியாப்திங்கிற அர்த்தம் இந்த இடத்துல அபிதாயின்னு சொன்னால் பேருன்னு அர்த்தம் வியாபகத்துவத்தை தான் சொல்கிறதுக்கு நுக் பிரத்யேகம் அதில் நுக்கு அப்படின்னு ஒரு பிரத்யேகத்தை சேர்த்தா ரூபம் விஷ்ணுன்னு சொல்கிற இது விக்கிரகம் விஷ் வியாப்தி அபிதாயி விஷ் விஷ்னு போட்டுக்கணும் வியாப்தி அபிதாயினாக அதுக்கு வியாப்தி அப்படின்னு அதுக்கு பேரு விஷ்ங்கிற தாத்துவுக்கு வியாப்தின்னு அர்த்தம் அதோட நுக்குங்கிற பிரத்யேகத்தை சேர்த்தா என்னாகுது விஷ்ணு இது ரூபம் பவதி விஷ்ணுங்கிற ரூபம் ரூபம்னா வடிவம் இல்லைங்க விஷ்ணுங்கிற வேர்ட் கிரியேட் ஆறுதுன்னு அர்த்தம் ஆ விஷ்ணுங்கிற தாத்துவோட நுக் பிரத்யேகத்தை சேர்த்தா விஷ்ணு அப்படின்னு அதுக்கு ஃபார்ம் வருது அதுக்கு அர்த்தம் என்ன வேவேஷ்டி வியாபகா அப்படின்னு சரி அதுக்கு வியாபகத்துவம்னா என்ன அர்த்தம்னா தேசவியாபி காலவியாபி வஸ்து எல்லா காலத்திலையும் இறைந்து இருப்பவர் விஷ்ணுங்கிறதுக்கு இறைவன் அதுதான் அதனால தான் ராஜாவை இறைன்னு சொல்கிறாங்க விஷ்ணு சப்தத்துக்கே இறைன்னு தான் அர்த்தம் தமிழில் இறைனா இறைந்து ரெண்டு இறைவன் வருது கடவுள் வாழத்தில் ஒரு இறைவனுக்கு தேசவியாபிங்கிறோம் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் அப்புறம் பிறவி பெருங்கிடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் இப்போ ரெண்டு இறைவனுக்கும் முதல்ல முதல் இறைவனுக்கு தேச வியாபிங்கிறோம் ரெண்டாவது இறைவனுக்கு காலவியாபிங்கிறோம் ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா தேசகால வஸ்து பரிட்சேத சூன்யகான்னு விட்டார் அப்போ விஷ்ணு சப்தத்துக்கு கடை கடைசியில் அர்த்தம் என்னன்னா டைம்வைஸ் ஸ்பேஸ்வைஸ் என்டிட்டிவைஸ் வஸ்துவைஸ் எல்லாத்துலேயுமே அன்லிமிட்டட்னு அர்த்தம் டைம்வைஸ் லிமிடேஷன் கிடையாது ஸ்பேஸ் வைஸ் லிமிடேஷன் கிடையாது ஒரு ஒரு வஸ்து வைஸ் லிமிட்டேஷனும் கிடையாது அன்லிமிட்டட் சர்வ வியாபக அபரிச்சின்னு அர்த்தம் वस्तु வஸ்து பரிட்சின் பரிட்சேதூன்யா அன்லிமிட்டட்னு அர்த்தம் எதுனாலையும் அவரை லிமிட் பண்ண முடியாது ஈசான சர்வவித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் விஷ்ணு சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லிவிட்டார் அதை இன்னும் விளக்கி சொல்கிறார் பாருங்கோ இது வந்து சாந்தி பருவத்தில் மகாபாரத்தில் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி மூணு முன்னூற்றி நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் அதில் நாற்பத்தி ரெண்டு ஸ்லோகத்தை சொல்கிறார் வியாப்தேமே ரோதசி பார்த்த கிராந்திச்சாபியதிகாஸ்தா கிரமணாச்சாபியகம் பார்த்த விஷ்ணுரித்திதா ஓதசீ பாமச்சாபிய விஷ்ணுரிசித உடனே பிரமாணத்தை கொண்டு வரர் எல்லாத்தையும் ப்ரூஃபோடு பேசுகிறார் மே ரோதசி ஹே பார்த்த ஓ அர்ஜுனா எந்த பார்த்தனை பார்த்து சொல்கிறாரோ இது அர்ஜுனனை பார்த்து சொன்னாரோ இல்லை பீமன் யாரை வேணாலும் சொல்லலாம் ஏன்னால் ப்ரிதுவோட மைந்தன் ஆக இல்லை இது பொருந்தும் பாண்டவர்கள் அஞ்சு பேருக்கும் இது பொருந்தோம் பாண்டவர்கள் நகுலசகதேவனுக்கு பொருந்தாது ஏன்னால் அது குந்தி புத்திரங்கள் மாத்திரம் பொருந்தும் ஆமாம் நகுலசகதேவனுக்கு பார்த்த பொருந்தாது அஹ தர்மர் பீமன் அர்ஜுன் மூணு பேருக்கு மாத்திரம் தான் இது பொருந்தும் ஹே பார்த்த மேப்தே மே வியாப்தேன்னா மயா வியாப்தே என்னால் வியாபிக்கப்பட்டிருக்குது ரோதசி ரோதசின்னு சொன்னால் மண்ணும் விண்ணும்னு அர்த்தம் தியாவா பிருத்திவி தியாவா பிருத்வி ஹிந்தியில் போட்டு பாருங்கள் பிருத்வி அவர் ஆகாஷ் முஜே முடி போட்டு வியாப்தை அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதும் எல்லாம் என்னால் வியாபிக்கப்பட்டிருக்கு கிராந்திஷ்ட அப்யதிகா ஸ்திதா பாதோஸ்ய விஸ்வாபூதானி த்பாதஸ்யாத்திவி வேதமும் சொல்லியிருக்கு அதை கோட் பண்ணலை வரீங்க பாதோஸ்ய விஸ்வாபூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் திவி அதனால சொல்கிறார் கிராந்திஷ்ட அப்யதிகா அதிகாஸ்திதா இதெல்லாம் வியாபிச்சும் இதுக்கு அப்பாலே நான் இருக்கேன்னு அர்த்தம் அமிர்தம் திவி அத்தியதிஷ்டுலம் சஹசிரசீருஷா புருஷ சஹசிராட்ச சஹசிரபாத் ச பூமிம் விஸ்வத்தோ விரத்வா ச பூமிம் விஸ்வத்தோ விரத்வா அத்தியதி தசாங்குலம் அதுக்கு மேலே பத்தங்குலம்னா பத்தங்குலம் சும்மா பேருக்கு சொல்கிறது பிரபஞ்சத்தையெல்லாம் வியாபிச்சிருக்கார் அதிகா அபியதிகா கிராந்திஷ அப்யதிகா ஸ்திதா இது இதெல்லாம் வியாபிச்சும் இதுக்கு மேலேயும் இருக்கார் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குழியாய் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் கிரமணாச்ச அப்பியகம் இதெல்லாத்தையும் நான் வியாபிச்சிருக்கேன் இதுக்கு தான் இந்த கதை திருவிக்ரமாவதாரம் வாமனாவதாரம் எல்லாம் ஆக கிரமணாச்ச கிரமணம்ங்கிறதுக்கு காரணம்ங்கிற அர்த்தத்தில் சொல்றார் காரணாச்ச அகம் பார்த்த இந்த ஜகத்துக்கு நான் காரணம் விஷ்ணு இது அபிசம்ஜிதா விஷ்ணுஹு என்று நான் சிறப்பாக குறிப்பிடப்படுகிறேன் விஷ்ணு நமக்கு கொடுக்கிறார் ஒரு மக் ஒரு கதை வரும் இதில் சூரிய நமஸ்காரத்தில் அதாவது ஏதோ வதம் பண்ணுவார் விஷ்ணு வதம் பண்ணிவிட்டு அந்த வில்லை அப்படி வச்சுட்டே இப்படி தூங்குவார் ரொம்ப நேரம் ரொம்ப வருஷக்கண ஆயிரக்கணக்கான வருஷம் வரும் தஸ்யேந்திரோவம்ரி ரூபேண தனுர்ஜாம சினத்வயம் ததீந்திர தனுரித் தியஜ்யம் அப்ரவர்ணே சுசக்ஷத்தே அப்படின்னு ஒரு மந்திரம் வருது இப்படியே தூங்கின்னு பாருங்க அப்போ இந்திரன் வந்து கரையானா போய் அந்த இந்த நான் இருக்கே அந்த நானை என்ன பண்ணிவிடுவான்னா அதை அறுத்துடுவான் தஸ்யேந்திரோ வம்ரி ரூபேண தனுர்ஜியாம சினத்வயம் அந்த வில்லை வந்து அதை இந்த நாணை அறுத்து விட்டுருவான் ததிந்திர தனுரித் தியஜியம் அப்புறம் என்ன தலை பிச்சுன்னு போயிடும் விஷ்ணுவோட தலை அப்புறம்தான் குதிரை தலை வைக்கிறது அயக்ரீவராக இரு அப்படி ஒரு கதை இருக்கு அங்கெல்லாம் வந்து இந்த விஷ்ணுவை பற்றி அங்கெல்லாம் நிறைய வரும் அதனால்தான் நம்ம சூரிய மண்டலத்தை பார்த்து சொல்கிறோம் ருத்ரத்தை சொல்கிற போது கூட சங்கர்ஷ்ணமூர்த்தி ஸ்வரூப்போ யோசா வாதித்ய பரமபுருஷஸ் சேஷருத்ரோ தேவதா मूर्ति விஷ்ணுவா சொல்ல முடியலியே சங்கரிஷமூர்ஸ்வோ ஆதித்த பரமபுருஷா சோத அீருயமோரோரி அனுஷ்டுந்த சங்கரிஷமூர்ஸ்வோ யோசாவதி பரமருஷா சோத சங்கமூர்ஸ்வ அசௌ ஆதித்யா அதுக்குள்ளே இருக்காராம் அதனால் என்ன அர்த்தம்னா பிரம்ம விஷ்ணு ருத்ராத்மகன் அர்த்தம் சூரிய பகவான் அதனால தான் அசௌயஸ்தாம்ரோ அருணஉத பப்ருமங்கலா ருத்ரமே அப்படிலாம் சொல்கிறது இருக்கட்டும் என்னமா கொஞ்சம் அதிகமாக சொல்கிறோம் அது விஷ்ணு இபிசம் விஷ்ணு என்று சிறப்பாக குறிப்பிடப்படுகிறார் इति इति महाभारते, महाभारते, जगत सर्वं, सर्वं, पिवा, अंतर व्याप्य, மகாபாரித் ஜகத்சியிவா इत्यादि இதுசு பிருகநாராயணே நம்ம சொல்கிற பிருகநாராயணம் அது வந்து சில பேர் வந்து மகாநாராயண அணுவாக்கம்பா புருஷ சூத்தத்தோடு இது அத்யஸ் சம்பூதான்னு வரும் அதுக்கப்புறம் சஹசிரசீரிஷந்தேவம் விஸ்வாட்சம் விஸ்வசம்புவம் மகாநாராயணத்துக்குள்ள பிருகநாராயணங்கிறவர் அதில் என்னென்னா எச்சகிஞ்சித் ஜெகத் சர்வம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச மந்திரம்தான் அதாவது இந்த ஜகத் முழுக்க திருஷ்யத்தை திருஷ்யத்தேன்னா எதெல்லாம் காணப்படுகிறதோ ஸ்ரூயத்தே பிவா சொர்க்கத்தை பற்றிலாம் சொல்கிறான் ஸ்ரூயத்தே பிவா ஆனால் இவ அனைத்திலும் உள்ளும் புறத்திலும் யார் இருக்கான்னு அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் நாராயண வியாபியஸ்திதா எல்லாம் விஷ்ணுவுக்கு இவ்வளவு பிரமாணம் நாராயணந்தான் வியாபிச்சிருக்கான் ஆ வேவேஷ்டி இது விஷ்ணு விஸ்வம் விஷ் விஷ்ணு விஷ்ணு விஷ்ணு ரூபா விஸ்வம் இதுச்சத்தை அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார் இது இத்தி ஆதி அங்க வேற ஆதின்னு போட்டார் அப்போ நம்ம தான் ஸ்ருதியெல்லாம் கண்டுபிடிக்கணும் ஆ இத்திஸ் ப்ஹாராயணே அடுத்தது சர்வூதமேக்கம் நாராயணம் காரணப்புருஷம் அகாரணம் பரம் பிரம்ம சோகமோகிர்முக்தம் விஷ்ணு தியாயன் நசீததி இ ஆத்மோத உபனிஷதி ஆத்ம பிரபோதோபனிஷத்துன்னு இருக்குது சில புஸ்தகத்தில் ஆத்மபோதோபனிஷத்துன்னு கோட் பண்ணுறார் ஒன் ஃபைவ் அது நான் நம்ப அந்த உபனிஷத்தை பார்த்து நம்பரை கண்டுபிடிச்சுட்டேன் முதல் சாப்டர் ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே அஞ்சாவது மந்திரம் இது அப்போ ஆச்சாரி வியாக்கியானத்தில் வந்ததுனால அதுக்கு ஒரு பிராமணியம் வந்துடும் அந்த உபனிஷத்துக்கும் ஆக சர்வபூதஸ்தம் அனைத்து சரீரத்துக்குள்ளேயும் இருக்குது ஏக்கம் நாராயணம் அத்வைதம் நாராயணம் காரண எல்லாத்துக்கும் காரணம் அகாரணம் ஆனால் அது வந்து என்னென்ன எல்லா சரீரத்திலையும் இருந்தாலும் உண்மையிலே அது அகாரணம் பரம்பிரம்ம சோக மோக விநீர் முக்தம் அதுக்கு கவலையும் கிடையாது குழப்பமும் கிடையாது விடுபட்டது விஷ்ணுவை தியானம் தியாயன்னு ந சீதத்தி தியானம் பண்ணினா அவன் மறுபடியும் இந்த சம்சாரத்தில் ஒழலமாட்டான் தளர்ந்து போக மாட்டான் சீதந்தி மமகாத்ராணி சொல்கிறோமே ந சீதத்தி உப உபனிஷத்துக்கே தானே உபநீசத்துன்னு தானே சொல்கிறோம் ஆக அதெல்லாம் ஒன்றும் வராது நசீததி அவனுக்கு துக்கம் வராதுன்னு அர்த்தம் அப்படின்னு ஆத்மபோத உபனிஷத்தில் சொல்லியிருக்கு அப்படிங்கிறார் அந்த புக்கை பார்த்தா அது ஆத்ம பிரபோத உபனிஷத்துன்னு போட்டிருக்கு எல்லாம் ஒன்று தான் இப்போ ஒன் ஒன்று அஞ்சு அந்த உபனிஷத்தில் இருக்குது அடுத்தது விஷ தேர் வா நுப்பிரேயாந்தசிய ரூபம் விஷ்ங்கிற தாத்துவம் எடுத்துட்டாலும் அப்படித்தாங்கிறார் விஷத்தே அதையும் நுக்குன்னு செலுத்துன்னுட்டோம்னா எல்லாத்துக்குள்ளேயும் நுழையரா அனுப்பிரவேச்ருதி ஏற்கனவே விஸ்வ தாத்துவிலையும் சொல்லியிருக்கார் விஸ்வத்தில் அதுலேயும் நுக்கு பிரத்யேகத்தை போட்டால் விஷ்ணுன்னு வரும் அப்போ விஷ்ன்னும் போடலாம் விஷ்ன்னும் போடலாங்கிறார் அதுக்கு பிரமாணம் வேணுமே பாருங்க எஸ்மாத் விஷ்டமிதம் சர்வம் தஸ்ய சக்தியாக மகாத்மனா इति इदं सर्वं विष्टं। तस्य शक्त्या। விஷ்ணு விஷேர் एव उच्यते। ஆகா இது முழுக்க அவர் தான் நிறைஞ்சிருக்கார் அந்த மகாத்மாவினுடைய பரமசக்தியினால்தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபிக்கப்பட்டிருக்கு ஆகையினால் அவர் விஷ்ணு என்று சொல்லப்படுகிறார் விஷேகே தாத்தோகோ பிரவேசனாத் விஷ்ங்கிற தாத்துனுடைய தாத்தோகோ பிரவேசனா தாத்துவுக்கு அர்த்தம் பிரவேசாங்கிற அர்த்தம் இருக்குது அதனால் அந்த அனுப்பிரவேச்ருத்தியை மனசில் வச்சுட்டு அதெல்லாம் இங்கே கோட் பண்ணலை அவர் அது விஸ்வ தா விஸ்வத்துக்கே அர்த்தம்னு சொல்லிவிட்டார் இப்படி அதனால் இதி விஷ்ணு புராணி மூணு ஒன்று நாற்பத்தி அஞ்சு விஷ்ணு புராணத்தில் எப்படி இருக்குன்னு முடிஞ்சது அர்த்தம் பூர்த்தி ஆயிடுச்சு ஆகா விஸ்வசப்தத்துக்கு அர்த்தம் சொல்லியாச்சு விஷ்ணு சப்தத்துக்கும் அர்த்தம் நிறைவு பெற்று இனி விஸ்வம் விஷ்ணுர்வஷட்காரா வஷட்கார சப்தத்துக்கு அர்த்தம் சொல்ல போகிறார் எது அத்வரே வஷட்ய சஷட் எஸ் யேவா வஷட் சஷட் யோ வை விணு வஷட் யன வஷட் மேன்காரா மந்தாத்மன देवतावा, தேவான் பிரீணய சஷட் தவிரபாரச்சு யாரேனே வஷட் கிரித்த यार யார पण्नी பண்ணி யஷட் அப்படின்னு नम சொல்றோமோ வஷட்டுங்கிற சப்தமானது சொல்லப்படுகிறதோ அவருக்கு பேர் வஷட்காரகா ஆக விஷ்ணுவுக்கு இன்னொரு பேர் என்னதுன்னா வஷட்காரகா யாரை உத்தேசம் பண்ணி ஹவிச அக்னியில் போடுறோமோ அப்போ சொல்கிறோமோ வஷட்டுங்கிற சப்தத்தை சொல்லி கர்மா பண்ணுறோம் ஆக அந்த வஷட்டுங்கிறத யாரை உத்தேசம் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா விஷ்ணவே வஷட்டு அப்போ வஷட்டுங்கிறது அவரை குறித்து சொல்கிறதுனால அவருக்கு பேர் வஷட்காரகான்னு பேர் அதாவது எந்த யஜ்யமானது வஷட்கிரியாவாக இருக்கிறதோ அது வஷட்காரம் ஆ யஜத்துக்கே வஷட்காரஹான்னு பேர் ஆக யஜ்ஞரூபமாக இருக்காருன்னு அர்த்தம் யஜ்ஞத் யஜ்ஞத்தின் தெய்வமாகவும் இருப்பவர் வஷட்காரம் யத்துக்கு பிரதான தெய்வமாக இருக்கிறவரும் வஷட்காரம் யஜ்ஞமாகவும் வஷட்காரம் இருக்கிறது யஜேவா வஷட்கிரியா ச வஷட்காரா ஆஹா யஜ்ஞத்தில் சொல்லப்படுற வஷட்காரம் வந்து இவர் தான் யாருக்காக வஷட் வஷட்டுன்னு சொல்கிறோமோ அவரும் அவர் தான் யஜத்தில் சொல்கிற வஷட்டுங்கிற சப்தமே அவர் தான் புரியுறதா யாரை குறித்து வஷட்டு என்கின்ற சொல்லு சொல்லப்படுகிறதோ அவர் வஷட்காரா வஷட்டாகவே இருப்பவர் வஷட்காரா யஜோவை விஷ்ணு இது சுதே ஆ யஜ்ஞ்காரான்னு விட்டார் யஜந்தான் வஷட்காரம் ஏன்னா வஷட்காராதி மந்திராத்மனா வஷட்டுங்கிறது மாத்திரமில்லை வஷட்டு ஸ்ரௌஷட்டு இந்த மாதிரி மந்திர ஆதினு போட்டார் மந்திரஸ்வரூபமாக தேவான் பிரீணயத்தி சா வஷட்காரா யாகத்தில் சொல்கிற வஷட்டுங்கிறது தேவதைகளுக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு சொல் அப்படியும் எடுத்துக்கலாங்கிறார் தேவான் பிரீணயத்து வஷட் தேவாஷ்ங்கிற தைவமாக இருக்காரோ என்னவோ அப்படின்னு எடுத்துக்கலாம் எத்தனம் நாள் அர்த்தம் எது அரை வஷட்யே சஷட் எஸ் யே வாஷட்ய சஷட் அப்புறம் ஏன் வஷட் மந்தாத்மனேன் பிரீணய்தஷா தான்னு பட்ட விக்கல்பம் நாலு மீனிங்கும் வச்சுக்கலாம் விஷ்ணு அதாவது வஷட்காரத்தினால் குறிப்பிடப்படுபவர் வஷட்கார ரூபமாக யஜ்யமாக இருப்பவர் வஷட்காராதி மந்திரங்களின் மூலம் தேவர்களை தேவ மந்திரங்கள் எந்த தெய்வங்களெல்லாம் பிரீத்தி பண்ணுகிறதோ தெய்வங்களை பிரீதிப்படுத்தக்கூடிய சொல்லாக இருக்கின்ற வஷட்காரமாகவும் அவர் இருக்கிறார் கீதையில் இருக்குது நிறைய என்னது இந்த யஜங்கள் எல்லாம் நானே அப்படின்னு சொல்லி வரும் ஒரு மந்திர ஸ்லோகம் இருக்குது கீதையில் ஆஹ் தேவதாவா பிரஜாபதிஷ்ட வஷட்காரஸ் அப்படின்னு ஒரு ஸ்ருதி ஸ்கோட் பண்ணுறார் இது எங்கே இருக்குதுன்னு போடலை பிரஜாபதிஷ்ட வஷட்காரஸ் இது அவர் பிரஜாபதியாகவும் வஷட்காராகவும் இருக்காருன்னு இப்போ ஒரு வழக்கமாக அவர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் சதுர்பிஷது பிஷ்ட பஞ்சி ஹூயத்தை சம விஷு பிரசீதத்துமேச்ச நாலோ நாலா ரெண்டாஹோ அஞ்சாஹோ மருடீ ரெண்டா எந்த ஒரு சப்தமானது உபயோகப்படுத்தி யாகம் பண்ணப்படுறதோ அப்படிப்பட்ட எனக்கு அனுகிரகம் பண்ணட்டும் சமய விஷ்ணு பிரசீதத்து இதெல்லாம் யாரை குறித்து சொல்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிற இங்கே கீழே இருக்கு பாருங்கள் ஒன்று ஓ ஸ்ராவய இது சதுர்பி ஓ ஸ்ரா சதுர்பிஷ்ட அப்புறம் சதுர்பிஷ்ட அ து ஷட் அஸ்து ஸ்ரௌ ஆஹா ஆரு எழுத்து ஸ்தூ உருழுத்து ஷ்ரௌ உருழுத்து ஷட்டு உருழுத் உருழுத்து இது செது நாலு இது நாலு சதுர்ஷ்டிஷ அப்புறம் ராபியம் எஜ அப்புறம் ஏயாமே பஞ்சிரேவ ஏ ம ஹே யஜாமே ஏயாமேங்கிறது பஞ்ச பஞ்சி ரேவ அப்புறம் வஷட்டு ட் ஷ் ஓஷ்டங்கிறது வந்து ட்ராயத்தை சத்துபம் பஞ்சரூய்வாப விஷ்ணு பிரசீதத்து சொல்லி சாதாரண அக்னிகமஸ் பண்ணுறோல்லி நமஸும் ட்வியம் பஞ்சரூயா சமய விஷ்ணு பிரசி தத்து அப்படின்னு சொல்லி அக்னியை பார்க்குற போதெல்லாம் இதை சொல்லி நமஸ்காரம் பண்ணுறது சம்பிரதாயம் அதில் விஷ்ணு பகவான் இருக்கார் அப்படிங்கிற எண்ணத்தில் பண்ணுற வழக்கம் இது ரொம்ப வழக்கமாக சொல்கிறது தான் இதெல்லாம் இப்படி தான் பழக்கத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும் இதை வந்து ரொம்ப இது மாதிரி சொல்கிறது என்னது விடுகதை மாதிரி பிரகேளிக்கா மாதிரி பிரகேளிக்கானால் விடுகதை ஒரு ரெடில் சதுர்பிஷ்ச்சுர் பிஷ்வாபியம் பஞ்சபிரேவச்ச ஹூயத்தைச் ச புனர்வாபியாம் சமய விஷ்ணு பிரசீதத்துன்னு சொன்னா என்னென்னு நாலு நாலுங்கிற ரெண்டுங்கிற அஞ்சுங்கிற திரும்பும் ரெண்டுங்கிற என்னப்பா சொல்கிறேன்னா ஓஸ்ராவயா ஓஸ்ராவயா அஸ்துரௌட்டு அஸ்துௌஷட்டு யஜ ஏ யஜாமகே பஷட் இதெல்லாம் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற சப்தம் இருக்குல்லையா ஓ ஓமி தி பிரம்ம ஓமிதி இதகும் சர்வம் ஓமித்தே ததனு கிருதிஹஸ்மவா அப்பியோஸ்ராவயேத்தியாஸ்ராவயந்தி ஓஸ்ராவய யாகத்தில் சொல்லணும் ஓஸ்ராவய அப்படின்பாங்க மந்திரம் சொல்லிவிட்டு யா ஆரம்பிப்பான் கேட்கப்படட்டும் எல்லோரும் கேளுங்கள் அந்த மந்திரத்தை தேவர்கள்லாம் யாகசாலைக்குள்ளே அங்கங்கே ஒரு ஒருத்தரும் சொல்லிகிட்டு இருப்பான் அது வந்து வைதிகமான ஸ்ரௌத கர்மாக்கள் நம்ம பார்க்கறதெல்லாம் வைதிக கர்மா இல்லை எல்லாம் பௌராணிகம் ஸ்மார்த்தம் சரி முடிஞ்சு போச்சு இந்த அர்த்தம் ஓவர் ஆகா வஷட்கார சப்தத்துக்கு விஸ்வம் விஷ்ணு வஷட்காரா நிறைவு பெற்றது விஷ்வம் விஷ்ணு வஷட்காரா அடுத்தது என்னது பூத பவ்ய பவத் பிரபு பூதன் படிக்கலாம் பூதஞ்ச सन्मात्र தூத்தியபு காலேதம் इति प्रभुत्वं, பூதபவிய பவத் பிரபு ஒரே ஒரு பேராகிராஃப் தான் அர்த்தம் பூதபவிய ப்ரபு அப்படின்னா என்ன அர்த்தம் அர்த் இவனோட நச்சிகேதஸோட ஸ்லோகம் ஒன்று இருக்கே மந்திரம் இருக்கே அந்நர்மாது அந்நா்மாநியாஸ்மாத் கிருத்த கிருத்த அந்நூத்தவியாச்ச எத்த பசியசி தத்வத அப்படின்னு நச்சிகேதஸ் யமதர்மராஜாட்ட கேட்குறான் தர்மா தர்மத்தை கடந்த வஸ்துவை உபதேசம் பண்ணு காரணக்காரியத்தை கடந்த வஸ்துவை உபதேசம் பண்ணு காலாத்தீத்தமான வஸ்துவை உபதேசம் பண்ணு கிருத்தாத்தாத் அந்நா தர்மா அந்நூத்தியாத் அந்நோ இதுக்கெல்லாம் அதே மாதிரி இங்கேயும் பூத பவியபவத் prabhu. பிரபுன்னா இந்த இடத்துல இங்கே சங்கராச்சாரிய சொல்கிறார் கேவல சத்தாங்கிறார் கால அதிஷ்டான்கிறார் கால அதிஷ்டானம் எதை சார்ந்து காலம் என்பது இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிறார் கால தேச வஸ்துக்கள் எதை சார்ந்திருக்குன்னு அர்த்தம் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா பூதம்னா என்னது பாஸ்ட் கடந்தது பவ்யம்னா என்ன வரப்போகிறது பவத்துனால் என்ன அர்த்தம் இருக்கிறது கடந்தது வரப்போவது இருப்பது அனைத்திற்கும் பிரபு பிரபுன்னா இங்கே என்ன சொல்கிறார் இங்கே வந்து காலத்து காலத்தை கடந்த காலபேதம் அனாதிருப்தியார் இந்த இந்த காலமெல்லாம் இவருக்கு கிடையாது இவர்கிட்ட காலம் வந்து போகிறது கால தேசாவதிப்பியாம் நிர்முக்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நாராயணியத்தில் அது மாதிரி காலபேதம் அநாதிருப்திய காலபேதத்தை சார்ந்திராமல் சார்ந்திராமல் சன்மாத்திர பிரத்தியோகிக்கம் சன்மாத்திர பிரத்தியோகிக்கம் காலம் காலபேதம் அதாவது இருப்புக்கு மாறானதுன்னு அர்த்தம் பிரத்தியோகிங்கிறது தர்க்கபாஷை தர்க்கசாஸ்திர லாங்குவேஜ் பிரீீன் சொன்ன எகென்ஸ்ட் நோதீன் அர்த்தம் ஆப்போசிட்டிக்குலேதம் அன அதாவது இருப்பு சன்மானா என்ன நமக்கு தெரியும் ஒரு ஸ்லோகம் ரகு கிரதிவரேந்திர சதூஷோ மாயாசமாற அஹ கேவல்திர ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம்னா இந்த இடத்துல கேவல சத்தா மாத்திர ஹிஹை போட்டுருக்க பாருங்க பிரபுன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் காலத்தின் தலைவன் சிம்பிள் லாங்குவேஜில் சொல்லணும்னா காலத்தின் தலைவன் ஆனால் இங்கே சங்கராஜர் என்ன சொன்னாருன்னா காலத்தின் இருப்பு இருப்பதின் இருப்பு காலம் என்ற இருப்பதின் இருப்பு காலம் வரும் போகும் காலம் காலம் வரும் போகும்னாலே அது காலத்துக்கு உட்பட்டுதான் என்ன அர்த்தம் வருங்க காலம் வந்து என்ன முழிச்சா காலம் வருது தூங்கினா காலத்தை காணோம் இல்லையா தூங்கின்னு இருக்கிறபோது இத்தனை மணி ஆச்சு இன்னும் இத்தனை மணி ஆச்சு தூங்கணும் தூங்கணும் அப்படின்னா தூங்குகிறோம் ஆ காலா காலம் தூக்கம் வந்து அதுதான் ராகுகிரஸ்திவாகரேந்து சதுரஷோ மாயாசமாநாத் சன்மாத்திரா கரண உபசம்ஹரணதா யோபூத் சுஷுப்தோ சுஷுப்துமான் அப்போ காலமும் ஒடுங்கி போய்டுறதே அதுதான் சொல்கிறார் இங்கே பிரபுன்னா சத்தா மாத்திரம் ஐஸ்வர்யம்ங்கிறார் ஐஸ்வர்யம்ங்கிறதுக்கு இங்கே வந்து ஆளும் தன்மையெல்லாம் இல்லை ஐஸ்வர்யம்னா இருப்புங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அசை இதி பிரபுத்வம் அஹ கால अधिष्ठान सत्ता, அப்படின்னு தியானம் பண்ண சொல்கிறார் இது சகுணமாக நற்குணமான நற்குணந்தான் விஸ்வம் விஷ்ணு வஷட்காரகா வஷட்காரஹான்னு கர்மாவில் எந்த ஒரு சப்தம் யூஸ் பண்ணுறையோ அது இந்த வஸ்துவை குறித்து தான் அதை நீ சகுணமாக எடுத்துக்கிறன்னா துவைத்த உனக்கு வேறையாக பார்த்தியானா அது வேறு இல்லாட்டி பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹின்னு பார்த்தா நீ எப்படிலாம் ஃபோக்கஸ் முழுக்க எங்கே இருக்குன்னா சகுணமோ நிர்குணமோ ஃபோக்கஸ் எல்லாம் சைத்தன் எதுலாம் இருக்குது சச்சிதானந்தத்தில் தான் எப்போவுமே ஃபோக்கஸ் அனிர்த்தட துக்க பதார்த்தத்தில் ஃபோக்கஸ் கிடையாது சச்சிதானந்தத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அனிர்த்த ஜட துக்க பதார்த்தங்களில் ஒரு க்ஷணம் கூட நம்ம ஃபோக்கஸ் பண்ண சாஸ்திரம் விடுறதில்லை அடுத்தது பூத பவ்ய பவத் பிரபு भूत भूत भुत भुत भावो, भूतात्मा, भूत सर्वं नचाहं ூத்தூத்தாவோத்தூத்தம் ஜதவியத்தூர் மீத்தேவிதாத்தேயோகமீஸ்வரம்பன்னூத்த மமாத்மா எல்லஞச்சுக்கணும் भूतात्मा, நூத்தஸ்தூத்தூத எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க கீதையில் ஞா வந்தால் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் அடுத்தஸ்லோ அடுத்த பதம் ரஜோணம் சமாசிரித்த விருஞ்சிப்பேண பூத்தி கர்த்தி பூத்தக்க தமோண தமோணமாஸ்ய சாத்மூத்திருந்திருணோத்தி ஹிநஸ்தி பூத்தகத் சணிஷா பூத்தி விளையதி தாரயி போஷய பூதபிருத்து சரி பூதகிருத்து பூத்தகிருத்துக்கு அர்த்தம் என்ன ரஜோகுணம் சமாசிரித்த ரஜோகுணத்தை சார்ந்திருந்து விரிஞ்சி ரூபேண விரிஞ்சி ரூபேணா பிரம்மா பிரம்மாரூப்பேண பூத்தானி கரோதி சரீரங்களை உண்டு பண்ணுறார் சரீரம் ஞாபகம் ஜீவர்களை உண்டு பண்ணுகிறார்னு சொல்லப்படாது ஷரீரங்களை உண்டு பண்ணுகிறார் சரீரங்களை உண்டு பண்ணுகிறார் என்று பூதானி கரோத்தி இது பூத்தகிருத்து பூத்தகிருத்துக்கு அர்த்தம் அப்புறம் பூத்தகிருத்துக்கு இன்னொரு அர்த்தம் தமோகுணமாஸ்தாய ருத்ராத்மனா பூதானி கிருந்ததி முதல்ல என்னது கரோத்தி தி பூத்தகிருத்து அழிக்கிறவரும் அவர் தான் பூத்தகிருத்துக்கு வந்து சிருஷ்டியும் ஆ தமோகுணத்தில் இருந்து ருத்ராத்மனா தமோகுணம் ஆஸ்தாய கிருந்ததி கிருந்தத்தின்னா என்ன அர்த்தம் கிருணோதி ஹினஸ்தி அப்படி அர்த்தம் சொல்லி பூதகிருத்து பூதகிருத்துன்னா ஷரீரத்தை உண்டு பண்ணுவவரும் அவர்தான் ஷரீரத்தை அழிப்பவரும் அவர்தான் ஆஹா ருத்ரரூபமாக இருந்து சரீரத்தை அழிக்கிறார் பிரம்ம ரூபமாக இருந்து ஷரீரத்தை உண்டு பண்ணுறார் ஆஹா பிரம்மா என்ன ப்ரமூப்பண இல்ல லலிதாசாஸ்திரநாமத்தில் கூட வர்றது கோப்ரியை நமக கோவிந்தீ நம சம்ஹாரிணியை நம ருபாயை நம விஷ்ணுவுக்கும் வரும் பரவாயில்ல ஆஹ சத்வகுணம் அதிஷாய இப்போ பூதபிருத் பூதகிருத் பூதபிருத் பூதபிரு பூதாத்மா பூதபாவன என்னெல்லாம் பார்த்துட்டோம் விஸ்வம் விஷ்ணு ரூப்காரோ பூதபவிய பவத் பிரபு பூதகிருத் ரெண்டு மீனிங் பார்த்துட்டோம் பூதபிருத் அதுக்கு அர்த்தம் சொல்கிறார் சத்வகுணம் அதிஷ்டாய விஷ்ணு ரூபேனு சொல்லலை பாருங்க விஷ்ணுவாத்மனா அப்போ நம்ம போட்டுக்கணும் சத்வகுணம் அது நாராயணாத்மனா விஷ்ணுவாத்மனா அது சாப்பிட எப்படி பண்ணிக்கணும் பூத்தான பிபர்த்தி உயிர்களையெல்லாம் தாங்குறார் சரீரத்தை ரட்சிக்கிறார் பாலயத்திபர்த்தி பிபர்த்தி நனர்த்தம் பாலயத்த பாலயத்தின என்னர்த்தம் தாரயதி தாரயத்துன என்னர்த்தம் போஷயி இவா பூதபிருத் பாலயத்துவாரய்திவா போஷயூத காப்பாற்றார் தாங்குறார் பாதுகா புஷ்டியை கொடுக்கறார் நரிஷ்மெண்ட்டை கொடுக்குறார் அன்னம் பிரம்மா நரிஷ்மெண்ட் அ விஷ்ணு இதுவா பூதபுத் சரி இதோடு நாம் பூர்த்தி பண்ணிப்போம் அடுத்த வாக்கியத்தை பார்ப்போம் பூதபுத் பாவஹா அப்படின்ட்டுருக்கு பாவாய நம விஸ்வஸ்ம நம விஷ்ணே நம வஷட்காரா நம பூத்தபியிரபவ நம பூத்திருத்தே நம பூத்தபூத்தே நம பாவாய நம பூதாத்மனே நம பூதகிருத் பூதபிருத் பாவோ பூதாத்மா பூதபாவன பூத பாவனாய நம அப்ப அந்த பாவ சப்தத்துக்கு அர்த்தத்தை அடுத்த வகுப்புல படிப்போம் இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் அடுத்த விஷம் அப்புறம் சொல்றேன் ஓகே நமோஸ்வன் சகசிரமூர் சகசிரபாட்சிருபாவே சகசிரே புருஷா சகசிரோட்டிணே நமவிந்தனீர் சத்குருநா மகாராஜ்கி